சத்குரு சுவாமிக்கு ஜெய் கோபிகா ஜி வனஸ்மரணம் கோவிந்தா சத்குரு மகாராஜி கீ ஜெய் இந்த அத்தியாயத்தினுடைய விசேஷமான அந்த பாஷ்யக்காரர்லாம் சொல்லக்கூடிய விசேஷ விஷயம் அதை விட்டு வெளியிலேயே வர முடியலை எனக்கால் அவ்வளோ தூரம் அதில் வந்து உரிப்பாச்சு புரியாமல் ஆமாம் புரியாமல் வளர்றேன் அதை வந்து அவசியம் அதை கேட்கணும் இதை புரியவே இல்லை நீங்கள் என்னென்னவோ சொல்கிறேன்ல புரியலை நான் ஒன்றும் நான் கேட்டால் போகிறேன் இப்போ எனக்கு மாத்திரம் புரிஞ்சால் சொல்கிறேன் நான் கேட்டால் போகிறோம் கேட்டாலே தானாக அது உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை செய்யும் அதில் சந்தேகமே கிடையாது எங்கள் சுவாமி சுவாமியினுடைய ஒரு ஆதாரத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக இட்வில் மேக் எ சேஞ்ச் ஐட் வில் கிவ் யூ அதாவது கொஞ்சமாவது கால போக்குறம் நடக்க உங்களுக்கு வந்த அந்த பக்தி வரும் கிருஷ்ணா பக்தி வரும் அந்த கிடையாது அச்சா ரைட் நான் நேற்று விட்டது தொடர்வோம் அதை முடிச்சுடுவோம் இந்த அந்த அறுபதாவது அத்தியாயத்தை முடித்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக வரும் அதுக்கப்புறம் அறுபத்தொன்னு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் தெக்தன் ரெபாசனான்னு சொன்னால் இல்லையா ராஜசிம்மாதனத்துக்கு தகுதி இல்லாதவன் ஏதாவது விட்டவனு அதுக்கு பதில் சொன்னால் முன்னால் நேற்றுக்கு சொன்னி கடைசியும் இல்லை அஸ்பஷ்டமனா பும்சா மலோக பதவி யூஷாங்கிறதுக்கு சொன்னது அதேதான் அதே சொன்னால் அஸ்திதா பதவீகீம் சுப்ரூகூ பிராய சீரந்தி யோசிதாங்கிறதுக்கும் அப்படி சொல்லப்பட்டதுக்கு அந்த நாற்பத்தி ஒன்றாம் பதில் சொன்னது நேர்த்தே சொன்னது நேத்திக்க சொன்னார் நிஷ்கிந்தாவயம் நிஷ்கிஞ்சன நிரப்பதி தஸ்மாத் பிராயண நக்யாடியான் மகாபஜன் சுமத்தியமே சொன்னதுக்கு மூணு தோஷங்களை அதுக்கு பதில் சொல்லிட்டார் அதே தான் ஒரு இதில் ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸர் இல்லைன்னா ஒரு பாலில் மூணு சிக்ஸர் கூட அடிக்கிறார் தான் மூணு மூணு சிக்ஸர் அது மூணு தோஷங்களுக்கு பதில் சொன்னது இப்படி பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேலே பணக்காரத்தன்மையால் தான் குருடர்களான அறிவிழந்து ஏன்னா மா குரு தனஜன யவ்வனக்கரும் ஹரதி நிமேஷ காலசரும் மாயாமயமிதமைக்கரும்வா பிரம்மபரத்வம் பிரவேச விதித்வா எங்கே வருதுதான் பஜகோவிந்தத்தில் பேர் மோகமுத்கரன்னு பேர் ஆச்சாரியர்கள் சொல்கிறார் இல்லையா அந்த தான் அதனால் பணம் வந்ததுன்னா நீங்கள் வேணால் போருங்க இப்போ அலட்சி அரசியல் விஷயங்களில் பணம் இருக்கிறவரெல்லாம் எப்படி இருப்போம் ஆல்மோஸ்ட் பைத்தியம் பிடித்த அளவில் தான் இருப்பணும் அறிவிழந்த அப்படிப்பட்ட ஜனங்கள் யாருக்கு உண்டோ அவர்களால் அந்த கனான அதாவது ஞான ஞான கண்ணில் குருட்டாக இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவங்க சர்வ சம்ஹாரக்காரனாக இருப்பது தெரியலையும் அந்த காரணத்தில் அவர்கள் வந்து பிராணன்களை திருப்தி செய்கிறார்கள் ஒழிய நினைக்கவே மாட்டாங்க நாசிகராக இருப்பார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் அதனால் நீங்களோ வேறு இடத்துலேருந்து இந்த பூஜாதிகள் ஆராதனைகளை அடையக்கூடிய பிரம்மதேவன் போன்றவர்களுக்கும் பிரேமாஸ்பதமான ஆத்மாவாக இருக்கிறது ஆமாம் மிகவும் எல்லாருக்கும் சக்கர ஜீவராசிகளுக்கும் அவர் தான் பிரேமை அதாவது அந்தரிங்க ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உப்பரித வாக்கியம் பார்த்தோமா இல்லை இதில் அதாவது இந்த பிரம்ம மோகன லீலையில் சுக பிரம்மரிஷிகள் உப்பரித வாக்கியத்தால் பரீட்சித்துக்க சொன்னாரா இல்லையா அதுதான் அதுதான் பிரேமாஸ்பதமான ஆத்மாவாக அதனால அந்த ஆத்மாவாக சுரூபமாக இருக்கிறது அதனால ஏழை பண ஏழைகளுக்கு தான் எங்கிட்ட பிரீத்தி ஏற்படுதுன்னா பணக்காரன் என பதிப்பிலும் சொன்னது மூன்று தோஷங்களும் உங்கள்கிட்ட சம்பவிக்கிறதுக்கு இடம் இல்லை அடுத்த அடுத்தது எவிபோ இந்த வரதராஜன் வந்து சொல்லுவார் தேசிகர் நம்ம வேணாம் தேசிகர் வரதராஜன் தான் எனக்கு வந்து நிதி அவர் இருக்கார் ஆகினால் வேறு ஒரு நிதியும் தேவையில்லைன்னு அப்படியும் தர்மார்த்த அது சொல்வார் இந்த ஒரு தாத்யம் அங்கே தெரியுது அதனால் சொல்லுவார் அது அப்படின்னா அவருக்கு வந்து பல பேர் வந்து உபாரம் பண்ண வருவார்கள் அவருக்கு வந்து குஞ்சவர்த்தியில் வந்து தங்க காசுகளாக இல்லை தங்க அரிசிகளாக போட்டது எல்லாத்தையும் புழு அப்படின்னு தூக்கி போட்டாரோ எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அப்படி சொல்லுவார்கள் அப்படி அவர் வந்து வரதராஜன் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜன் தான் அவருக்கு தனம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நீங்களோ ஹே நீங்களோ அர்த்தங்க தர்மம் காமம் மோக்ஷம் சொல்லப்பட்ட எல்லா புருஷார்த்த ரூபமாக பரமானந்த ரூபமாக இருக்க நல்ல புத்தி கொண்ட எந்த மான்கள் தான் பரமானந்த ரூபமான எந்த உங்களை வந்து விருப்பம் கொண்டு எல்லாவற்றையும் விளக்கிக் கொள்கிறாலும் அவர்களுக்கே சேர்க்கை தான் அதுதான் நீ அவர்கள்லாம் கிருஷ்ணன் சேவ்யர் நான் நீங்கள் மற்றவர்கள் எல்லாருமே சேவக்கர்கள் அப்படிங்கிறது தான் சம்பந்தம் அப்படி தான் அப்படி பொருந்துமே ஒழியம் புமா ஸ்திரீங்கிற ஒத்தர் ஒத்தர் அமைப்புறவங்களும் அதனால் ஏற்பட்ட சுக துக்கங்கள்லாம் பொருந்தாது ஏன்னா அதுது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட்ல இருந்து அதை சொல்றது அதாவது ஆத்மா ஜீவன் பரமாத்மா அப்படிங்கிற ஸ்டேட்டை வச்சு பார்க்கணும் சரீரத்தை வச்சு அப்பருஷன் அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படிதான் விச்சின் வந்துங்கிற பதத்துக்கு விச்சின் தன்னை காட்டிலும் வேறான வஸ்து பொருள் ஏது மற்றவருங்கிறதும் ஏழன்னு சொல்லப்படும் ரெண்டு வஸ்து இருக்கு அதுல பிரம்மாதிகள் வந்து உங்களை பூஜிப்பதுல ஏழமைங்கிறதையும் பொருள் சம்பவிக்க இடமில்லை முதலாவதான வஸ்து தான் சொல்லணும் அப்படி இருக்கு பணக்காரர்கள் பெரும்பாலும் என்னை பதிப்பெறும் பொழுது சொல்லிட்டால் எயோரே வசமம் வித்தங்கிறதுனால சொல்லப்பட்டதுனால அனௌச்சி தத்துவம் அதாவது பொருத்த அனவுச்சி தத்துவம் உச்சி தத்துவம் அனவுச்சி தத்துவம் உச்சி தத்துவம் பொருந்தது அனவுச்சி தத்துவம் பொருத்தம் இல்லாது பொருத்தம் இல்லாத மறு சொல் சொல்லிட்டால் மறுத்துட்டால் புருஷேன அர்த்தரையத்தை புருஷார்த்தாங்க தான் புருஷர்களால் கேள்விக்கப்படுகிறது அப்படி அதை வந்து வேண்டப்படுகிறது அதுதான் புருஷார்த்தம் சொல்லப்படும் அதனால் இந்த உற்பத்தியால் தனுமர்த்த காம மோக்ஷம் சொல்லப்பட்ட நாலு புருஷார்த்த சப்தத்தால் சொல்லப்படுறதுனால அந்த புருஷார்த்த ரூபமாக இருக்கிறது நீங்கிறான் அதனால் எந்த புருஷார்த்தத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு அவர் உங்கள்ட்டே முறையாக ஆவல் கொண்டவர் ஆகிறேங்கிறது இப்போ இது தெரியப்படுகிறது அப்புறம் பிக்ஷு பிகி இஸ்லாகிரா மூலாங்கிறது பிச்சைக்காரர்களால் தான் அதாவது ஏழைகளால் பிச்சைக்காரர்களால் தான் வீணா போழா படிக்கிறதும் பதில் நான் சொல்ல போகிறேன் பின்னால் சொல்கிறாங்க நெஸ்தண்ட முனிவிகின்னு சொன்ன மூலமாக நெஸ்தாகாங்கிறது அபியஸ்தா தண்டாகா வாங்மனஹா இப்படிலாம் காஜானாம் தண்டனானி எயிஸ்தேம் தேர் முனிவிகி மகாத்மிகி இத்வர்த்தஹா இதுக்கும் மேலே சொல்ல போகிறேன் நம்ம சொல்ல போகிறேன் அப்படி நல்லா விசாரித்த பிறகுதான் உங்களை வைதர்ப்பியத்தில் அவிஞ்ஞாய துயா அதீர்க சமுட்சியான்னு சொன்னவர் நீங்கள் எங்கிட்ட சொன்ன ஒரு குறை பொருந்தாதி அப்படி சொல்லிட்டு பிரேயோ அந்யஸ்மாத் சர்வஸ் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதயம் ஆத்மா அப்படிங்கிற சுத்தியால இல்லை பிரேயோ அஸ்தி அஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதையும் ஆத்மா இது வந்து ஒரு இந்த வாக்கியம் வேளாண் உப்புநெடுவாக்கம் அந்த சுத்தியால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆத்மா தான் பிரேமையை குறித்தவனாக சொல்லப்பட்டது இதை ஏற்கனவே கொஞ்ச நேரம் நாளில் சொன்னேன் அந்த பிரம்மமோகனில் சுக்கர் வந்து பரீட்சை சொல்லக்கூடிய விஷயத்தில் உப்புநெடுவாக்கியில் எடுத்து கொடுத்தார் அதே விஷயம் அப்போது சொல்லப்ப ஆத்மாவனுக்குறதுனால முதாஸ்லாகுன்னு சொல்லிட்டு பொருந்தாது இப்படி ஒரே சிக்ஸராக அடிக்கிறார் லுக்மணி தாயார் நடுவில் நடுவில் வந்து கொஞ்சம் ஹாசியம் சொன்னால் தான் வந்து சரியாக வரும் அதனால் நீங்கள் வந்து சேவியர் நாங்கள் சேவகர் அப்படி சொல்லட்டும் அதனால் ஒத்தர ஒத்தர் வந்து த்ரீபுருஷங்கிற ரமிப்பவர்களோ அதனால் ஏற்பட்ட ஒரு சுகதுக்கொள்ன்றாலும் பொருந்தாதுன்னு சொல்லியாது அதுக்கப்புறம் வாக்கு மனசு சரீரம் இப்படி கொண்ட அடக்கின எல்லாத்தையும் அடக்கின முனிவர்களால் பெரியவர்களால் கொண்டாடப்பட்ட மகிமை கொண்டவராக இருக்கிறதுனால ஜகத்துக்கு ஆத்மாவாக ஆத்மாவை கொடுக்கக்கூடிய ஆத்மாவை போஷிக்கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய புருவத்திலிருந்தே ஏற்படுத்தப்பட்ட காலம் இது இதில் விஷ்ணு புராணத்தின அவரே ஒரு அம்சன்னு சொல்லப்படுது அது அதனுடைய வேகத்தால் எல்லா விதமான அழிக்கப்பட்ட எல்லா மனோர்த்தங்கள்லாம் நீக்கப்பட்ட பிரம்மதேவன் தேவேந்திரன் பொருளையும் கேர் பண்ணாத உங்களைத்தான் வந்து வரிக்கப்படுது அதாவது நன்றாக நான் விசாரம் பண்ணி உங்களை வருத்தியிருக்கேன் அதனால் இந்த இது ஆத்மா தான் எப்பொழுதுமே வர் வரிக்கப்பட பிரேமைக்கு ஊர்த்தானது அதாவது வரிக்கப்பட்டு அதனால் எப்படி இருக்கிறவங்களும் மற்றவரு இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பிரம்மதேவர் தேவேந்திரனை பற்றியே கார் என்ன மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அப்போது ஏ கதா ஈஸ்வரம் எந்த நீங்கள் வந்து சிங்கமாக இருந்துட்டு தன்னுடைய கர்ஜனையால் மற்ற பசுக்கள் பசுக்கள்னு சொல்ல ஸ்ட இது அதாவது பிராணிகள் புரோனது பிராணிகளால் விரட்டி எடுத்து தன்னுடைய பலி அது மாட்டும் எடுத்து போடுது அப்படி இது மாதிரி அதாவது கஜ கதியில் கஜ கதின்னு அப்படி இதாக போகும் யாரையும் கேர் பண்ணாமல் போகும் அப்படி பலியை கொண்டு போனதுனால உங்களுடைய சாரங்க த தனுஷுன்ட்டுக்கு அந்த சாருங்க தனுஷுனுடைய சப்தம் டங்கார எந்த ராஜாக்களை விரட்டி எடுத்து சொந்த உங்களுடைய சொந்த பாகமாக சொல்லியாச்சு நானும் சொல்லியாச்சு உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் என்ன அபகரிச்சர்களோ அந்த அரசர்களிடந்து ஏற்பட்ட பயத்தால சமுத்திரத்தை சரண் போகுன்னு சொன்ன வார்த்தை உண்டோ அது வந்து அசட்டனமா விளங்குகிறது அப்படி கண்டன சொல்றாள் அதனால ஹே அம்புஜாக்ஷா அம்புஜாக்ஷா எந்த உங்களது பஜ பஜனத்தால் ஆசை கொண்டும் ராஜஸ்டேட்டர்களான் யாரு வேனனுடைய பிதாவான அங்கன் வேனுடைய புத்திரனான பிரது பரத யோகீஸ்வரர் எயாத்தி கயன் இப்படி பலவிதமானவர் எல்லாரும் ஏகாதிபத்தியமான ஐகாதிபத்தியமான ராஜ்யத்தான் குட்டுட்டு வனத்தில் பிரவேசம் பண்ணி அவர்கள் வந்து உங்களை பதித்தார்கள் உங்களை ஆராதனை பண்ணால் அப்படிப்பட்டார் உங்களுடைய பதவி அடைந்தவர்கள் நீ கஷ்டப்படுறான்னு என்ன இல்லையே முடிவில் அவர்கள் உங்களுடைய பதத்தை தான் தத் விஷ்ணோ பரவம் பரவம் சதாபசியின் சூரியாக அடைகிறார்கள் அப்போது என்ன சொல்ல வந்தார் அஸ்பஷ்டவத்மனா பும்சமரோக பிரமியூஷம் அஸ்திரகா பரவீன் பிராயா சீரந்தி யோஷிதகான் எதால் சொல்லப்பட்டதோ வீணு அது விளக்கம் அசட்டுத்தனம் சொல்லி தெரிவிக்கிறாள் அதுக்கப்புறம் சாதுக்களால் கொண்டாடப்பட்டதும் ஜனசமூகத்திற்கு மோக்ஷ ரூபமாகும் மகாலட்சுமியால் சேவிக்க தகுந்ததான அவளே மகாலட்சுமி தானே சேவிக்கக்கூடிய கல்யாண குணங்கள் ஏற்படுமான உங்களுடைய சரணாரம்பந்தத்துடைய அந்த சுகந்தம் அதை நுகர்ந்து அதை கேர் பண்ணாமல் அர்த்த புருஷார்த்த விஷயங்களில் பகுத்தறிவு பெற்றவனும் மரண தர்மத்தை கொண்டவன எந்த ஸ்திரீ தான் எப்பொழுதும் அதிக பயம் கொண்ட வேறு புருஷனை ஆசிரியப்பாள் மேலே ஜாஸ்தியாக கூட இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரண தர்மத்தை கொண்ட யார் எந்த புருஷன் யார் ஆசிரியக்க மாட்டார்கள் எந்த ஒரு ஸ்திரீயும் கல்யாண குடங்கள் கொண்ட உங்களுடைய மகாலட்சுமி சேவிக்கத்தை வந்த அந்த ஆதார விந்தங்களை தான் எல்லோரும் அந்த சுகந்தத்தான் உணர்வார்கள் அதுதான் அதனால் அகாத்மன அனுரூபம் தனக்கு அனுரூபமான வரணை அடைவாளுங்கிறதுனால பதில் சொல்லிட்டாடுப்போம் அப்போது மூலத்தில் குணாலய சே சொல்கிறதுனால குணர்கீனான்னு எப்படி சொல்லப்பட ஆயிருச்சு அது அப்படின்னா பரமாத்மா உன்னை விட்டுட்டு வெறும் புருஷனையும் நான் வந்து வரிப்பேங்கிறது பதில் சொல்லிட்டு ஆடுப்பேன் அப்போ குணாலயங்கிறதும் சத்தியனாக இருப்பதும் பற்றி அனுரூபமாகும் ஜகத்துக்கு நீந்தாவாகவும் ஆத்மாவாகவும் இந்த லோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் காமத்தை வருஷிக்கூடியும் அப்படிப்பட்ட உங்களை நான் பதித்தேன் தேர்ந்தெடுத்தேன் பொய்யான சம்சாரத்திற்கு நாசத்தை கொடுக்கூடிய எந்த நீங்கள் வந்து பக்தனை பின்தொடர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய சரணாரிந்தமே உங்களுடைய அவ் பிறவையை ஒட்டி ஏற்படக்கூடிய தேவ மனுஷாரி பிறவுகளும் உங்களையே சுற்றி கொண்டு இருக்கலாம் எனக்கு சரணமாக இருக்கட்டும் அதாவது நீங்கள் என்னென்ன அவதாரம் என்றாலோ அப்படி எந்தெந்த இதில் யோனி அதாவது எந்தெந்த ரூபத்தில் தேவ மனுஷிய இம்மத்த அப்படியே நானும் உங்களுக்கு பின்னால் அனபாயின்னு சொல்ல வருது அதான் அதாவது உங்களுடைய முக்காரவிந்தம் சில சமயங்களில் விஷய ரதத்தை சில சமயத்தில் பழைப்பூட்டுமா மாறி மாறி நடப்பதால் அவங்களுடைய முகார்ந்த விட்டு சரணார விந்தத்தை பார்க்குறேன் அப்படின்னா சரணார விந்தம் இருக்கும் அது அனுகிரகம் தான் பண்ணும் ஹரி ஹரி கர்ஷ்ணா மகாதேவன் பிரம்மதேவன் இப்படி எல்லாருடைய சபைகளையும் கானம் செய்யப்பட்ட உங்களுடைய கதையானது இந்த ஸ்திரீயினுடைய கர்ண மூலத்தை யாருடைய கதைய கா காதில் கேட்கப்படலையோ அவளுக்குத்தான் வீடுகளில் அதாவது அந்த ஸ்திரீகள் வீடுகளில் கழுத மாதிரி கேவலம் பாரம் சுமர்கள் காலமாடுகள் மாதிரி வேலை செய்து களைச்சு போனவர்கள் நாய்கள் மாதிரி அவமதிக்கப்பட்டவர்கள் பூனை மாதிரி ஹிம்சிப்பு ஹிம்சிப்பவர்களும் வேலைக்காரர்கள் கீழ குடிக்கள் மற்ற வேலைகள் செய்யக்கூடிய உங்களால் புரேசிக்கப்பட்ட நீங்கள் சொன்னால அந்த ராஜாக்கள் அவர்கள் வந்து பதிகளாகட்டும் எந்த ஸ்திரீ வந்து உங்களுடைய சரணாரவிந்தத்தில் அந்த மக்கரந்தம் தேனை குடிக்காத கூட வந்து அதிகமாகவும்ும் அவங்க தான் காந்தன்கிற கொண்டவளோ அவள் வெளியில் இந்த தோல் மீச ரோமம் நக்கம் கேசம் இதனால் நிறைஞ்சிடும் உள்ளே வந்து மாம்சம் எலும்பு ரத்தம் புழு மலம் கபம் பித்தம் வாதம் இப்படி நிறைஞ்சிருக்கு தான் ஜீவச்சபம்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஜீவனை பண மாதிரி இருக்கக்கூடியவங்க கணவனாகட்டும் அவளுக்கு வரட்டும் என் பூஜாட்சன் என்ன சொல்கிறாள்னா உதாசீனாவயம் அவன் சஸ்வதியும் உதாசீனாவயம் நான் நான் அபத்திய அர்த்த காமுக சொன்னதுனால அம்புஜாக்ஷா எனக்கு எனக்கு ஆத்மாராமனாகவும் எங்கிட்டயே அரிசி அரிசியை தக்க பார்வை அற்றவுமான உங்களுடைய தரணாரந்தான் எனக்கு மிகவும் பிடிப்பதாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட விற்பிக்கு வேண்டி ஸ்வீகரிக்கப்பட்ட ரஜோகுணத்தினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கொண்டவரான எப்பொழுதும் என்ன பார்க்கலோ அந்த பார்வையே எனக்கு போகிறோம் அதுவே எனக்கு அனுகும் நீ என்ன பார்வையாக ரஜோகுணத்தோட இந்த லோகத்திற்கு விறத்திக்காக நீங்கள் என்ன பார்க்கலோ அது போகிறோம் அதுவே எனக்கு அனுகிறோம் என் மறுசோதனா உங்களுடைய வார்த்தையை நான் வந்து பொய்யாக நினைக்கல ஏன்னா கன்னிகையான அம்பை போன்றவர்கள் அதாவது வந்து இது சிக்கண்டியா வந்தவளவு தான் மகாபாரத்தின் லிங்க் இருக்குது போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல பிரேமை இருந்து அப்புறம் வந்து இருக்கக்கூடாது அப்புறம் மரு மாறும் விவாகம் செஞ்சப்புறம் கெட்ட நடத்த கொண்ட இந்த ஸ்திரீருடைய மனசையும் புரு புருஷான புருஷான நாடுகிறதோ அந்த கெட்ட நடத்தவர்கள் கொண்ட நடத்தை கொண்ட அப்படிப்பட்ட ஸ்திரீகளை புத்திமான இருக்கக்கூடியவன் ரட்சிக்கக்கூடாது அவளை வந்து கல்யாணம் செய்யக்கூடாது அவளை ரட்சிப்பதற்கோ வணந்தவனோ இந்த லோகத்துலையும் மேல் லோகத்துலையும் வேண்டிய பலனை அடைய மாட்டான் அதுதான் காசிராஜனுடைய அந்த பெண்கள் அம்பை எம்பாலிக்கை அம்பிக்கைங்கிற நூறு பேரில் இந்த அம்பைங்கிறதான் சால்வன்ட்டாக ஒரு பிரியம் வந்துது அதான் அவங்க இந்த ஊர் இப்போ இருக்கக்கூடிய பாடு இருந்ததுன்னா சா சால்வன்ட்ட ஒரு இளவடிச்சாவான் அப்புறம் என்னாச்சு இவர் பீஷ்பர் மூணு பெண்களையும் கொடுந்துட்டார் அப்போது அவர் பீஷ்பர் பிரம்மச்சாரி திரதராஷ்டிரந்தான் கொண்டு வந்தார் வந்து அவருடைய விஷயத்தை சொன்னான்னு திருப்பி சால்வன் சொன்னால் யாரோ அவங்களை தூயின் போன நான் வரமா நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன்றான் மறுபடியும் பிரீஷ்வரம் வந்தார் திரதராஷ்டிரை போனால் பீஷ்பன் வந்தால் வழக்கொள்ளவில்லை அதுக்கப்புறம் பிரம்ம பீஷ்பன் தான் தனக்கு விரோதி நன்றி தபஸ் பண்ணி அப்புறம் சிக்கண்டியா பிறந்து அப்புறம் அவர் வந்து அலியாக இருப்பதனால அவர்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு அந்த பீஷ்பர் நிற்க அதுக்கப்புறம் அர்ஜுனனால் அம்புகள் போடப்பட்டு அவர் அம்புகளால் தாக்கப்பட்டு விழுந்து அப்படியே கடந்தார் அப்படி வந்து இ வாஸ் மேட் டிசேபிள் இ வாஸ் டிசேபிள் அப்படி ஆச்சு நம்ம பீஷ்மா ஜெர்வு இந்த அம்பை வந்து பண்ணால் இல்லையா இங்கேயும் அங்கேயும் அந்த மாதிரி நடத்தை கொண்டவர்களாக அவர்களுக்கு வேணால் அந்த ஆகட்டும் அப்படின்னு அதை வந்து ஒரு காரணமாக அப்படி காண்பிக்கிறார் நம்ம ருப்பணி தாயார் இப்படி அதனால தான் முன்னால் சொன்னேன் ஒரு தமாஷா ஆரம்பிச்சுன்னு இதுவா சொன்னேன் பதினோரு ஸ்லோ ஸ்லோகங்களால் பதினோரு பால்களால் போட்டன பதினஞ்சு பதில் சொல்லி பதினஞ்சு சிக்சராக அடித்து இப்படி கண்ணனை வீழ்த்தினால் அந்த ருப்பணி தாயார் இதுதான் புரிவதற்காக சொன்னதேன் எனக்கு மாற்ற புரிஞ்சு நினைக்கிறல ஒன்றும் ஏதோ சொன்னால் அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரிக்காட்டாலும் கேட்டால் போகிறோம் இது கேட் உங்களுக்கு தானாக அதனுடைய விஷயங்கள் தாத்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா இதெல்லாம் பிரியவர்கள் சொன்ன வார்த்தைகள் அதனால் மேலே சொன்னார் கிருஷ்ணன் வந்து சமாதானப்பட்டு சொன்னார் நீ எந்த பிராமணனுக்கு வந்து நீ வர நேரம் நான் வரலைங்க தான் நீ காற்று சரீரத்தை தியாகம் பண்ணத்தோடு காத்துட்டு இருந்தேன் அதாவது கல்யாண வேலையில் கல்யாண வேலையில் அப்போது பிராமணனுக்கு வந்து சமாதானம் பின்னால் சொல்கிறார் எனக்கு வந்து பிராமணனுக்கு வந்து ஆரித்தி பண்ணி வச்சேன் நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு நான் நான் எங்கே இருக்கிறது வந்து துவாரக்கம் அங்கேருந்து அந்த குண்டினை பொறுத்துக்கு வரணும் சகோதரர்கள் சகோதரன் மாதா பிதா அவ்வளவு பந்துக்கள் இருந்தாலும் நீ வந்து நாவத்தம் வராதுனால பிரபஞ்சத்தில் யாரும் இல்லைன்னு நீ அநாத்தியா இருக்கிற மாதிரி அது நான் உடைய அந்த சூன்யமாக நினைச்சு அதனால் நீ வந்து எங்கட்டே இருக்கக்கூடிய அந்த பாதிவிரத்தையும் நான் மிகவும் உணர்ந்தேன் சந்தோஷப்பட்டேன் அப்படி சொல்லி அப்படி வந்து சமாதானப்படுத்தினார் அப்படி இந்த ஊடலும் கூடலும் ஒன்றாக பரமேஸ்வரன் ரசித்தார் அந்த மம்மியூர் பரமேஸ்வர் ரசித்தார் அந்த பூந்தாரருக்கு மோட்சம் கிடைச்சது அதுதான் அடி என் சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம விட்ட இடத்தை தொடர்வோம் பரமேஸ்வரனும் மற்ற பக்தர்கள்லாம் கொண்டாடி அனுபவிச்ச விஷயம் அதனால் பாஷ்யத்தில் இருக்கக்கூடியதும் ஏதோ எதாசக்தி ஏதாவது பற்றியும் சமர்ப்பணம் முன்னதும் இது புரிஞ்சால் ரைட்டு புரியாட்டால் பரவாயில்ல அதனால் கேட்டு போ விட்டுடுங்க அதான் ரொம்ப நல்லது அதனால் வந்து அனாவசியமாக ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் லிங்க் பண்ணியெல்லாம் முன்னா கஷ்டம்லாம் பட வேண்டாம் நம்ம விட்ட இடத்தை பிடிப்போம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பகவானுடைய அந்த வம்சத்தை பற்றி சொல்லியுன்னு வந்தோம் இந்த எட்டுப்பட்ட நாணிகள் மூலமாக அடைந்த குழந்தைகளை பற்றி மகன்கள் புத்திரர்களை பற்றி வம்சத்தை சொல்லின்னு வந்தில் கடைசியில் விட்ட இடத்துல பார்ப்போம் தொடர்ந்து அதை சொன்னால் முன்னால் சொன்னால் சேர்த்து பார்ப்போம் பானு சுபானு சொர்பானும் அப்புறம் பானுமான் சந்திரபானு பிருக்பானு அப்படியே அதிபானு என்று எட்டாறு புத்திரன்னு ஸ்ரீபானு புத்திமானுன்னு இவ்வளவு பேரும் சத்யபாமியினுடைய புத்தர்கள் பத்து பேர் அதாவது அதிபானோ எட்டாறு புத்திரன் அவங்க எட்டாவது பையன் புத்திரன் ஸ்ரீபானு புத்திபானும் பத்து பேர்கள் சாம்பன் சுமித்ரன் புரிஜித்து சதஜிதன் சகாசிரஜித்து விஜயன்னு சித்திரகேத்து வசுமானு திரவிடன் கிருத்து இவரெல்லாம் அப்பாவுக்கு தந்த இருக்கக்கூடிய தகுதி படைத்த சாம்பன் போன்றவர்கள் ஜாம்பவதியினுடைய புத்தர்கள் ஜாம்பதி ஜாம்பவனுடைய புத்திரியான ஜாம்பவானுடைய ஜாம்பவன் கரடி அரசனுடைய புத்திரியான ஜாம்பவதி மூலமாக கண்ணனுக்கு அடைந்த வீரன் சந்திரன் அஸ்வசேரன் சித்ரகு வேகவான் புருஷன் ஆமன் சங்கு வசு சீமானான குந்தி குந்தி வந்து அத்தை வேற இந்த குந்திங்கிறத புருஷன் நாகரஜித்தினுடைய புத்தர்கள் அப்புறம் ஸ்ருத்தன் கவி விருஷன் வீரன் சுபாகோ தனியார் வீரனான பத்ரன் சாந்தி தரிசன் பூர்ணமாசன் அவருடைய தம்பி சோமகன் இவர்கள்லாம் காளிந்தியினுடைய பிரகோஷன் காத்திரவான் சிம்மன் பலன் பிரபரன் ஊர்துவகன் மகாசக்தி சகன் ஓஜன் அபராஜிதன் இவர்கள்லாம் லக்ஷ்மணையினுடைய புத்திரர்கள் வரமா பார்த்தா அது எல்லாம் வருவான் பார்ப்போம் அதாவது பானு சுபானு ஸ்வர்பானு பிரபானு பானுமான் சந்திரபானு பகத்பானு அதிபானு ஸ்ரீபானு புத்திபானு எல்லாம் பானு பானுவா வர்றது இல்லையா இவர்கள்லாம் சத்யபாமியினுடைய புத்திரன் சத்யபாமிங்க சாம்பன் சுமித்ரன் புரிஜிட்டு சதஜிதை சகத்தஜிடை விஜயன் சித்திரகேடு வசுமான் திரவிடன் கிருத்து இவரெல்லாம் தகப்பனாரை ஒத்த புத்தர்கள் பத்து பேர் ஜாம்பவதி மூலமாக வீரன் சந்திரன் அஸ்வசேனன் சித்ரகோ வேகவான் புருஷன் ஆமன் சங்கு வசு ஸ்ரீமானான குந்தி குந்தி புருஷன் அப்படிப்பட்டவர்களும் நக்னஜித் அந்த பட்டத்ராணிகளுடைய நக்னஜித் ஆஹ் பெண்ணான சத்யா நக்னஜித்தி நக்னஜித்தி அவருடைய சத்யாவினுடைய புத்திரர்கள் சுருத்தன் கவி புருஷன் வீரன் சுபாகு பத்ரன் சாந்தி தரிசன் பூர்ணமாசன் கடைசி புள்ளையான சோமகனி இவர்கள்லாம் காளிந்தியினுடைய புத்திரர்கள் அடுத்தது பிரகோஷன் காத்ரவான் சிம்மன் பலன் பிரபலன் ஊர்தகன் மகாசக்தி சகன் ஓஜஸ் அபராஜிதன் இவரெல்லாம் மத்ர தேசத்து பெண்ணான லக்ஷ்மணியினுடைய புத்தர்கள் இவர்கள் மேலே பதினாறுல இருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் விரகோ அருஷோ அனிலோ கிருத்ரோ வர்தனோ அண்ணா வச்ச மான்ச பாவனோ வன் மித்தவிந்த ஆமதி வுக்கோ ஹர்ஷோ அனோரோ வதைய பாவனோ வன் மித்தவிந்த ஆமா க்ஷு விரக்கோ ஹர்ஷோ அனோ ரோ வச்ச மகாச பாவனோ வ பாவனோ வன்னி மித்ரவிந்தாத்மஜா ருதின் ஹருஷன் அனிலன் கிருத்ரன் வர்தனன் அண்ணாதன் அப்படியும் மகாசன் பவனன் வன்னி இவர்கள் ருதி இவர்கள்லாம் மித்திரவிந்தையினுடைய புத்திரர்கள் பத்து புத்திரர்கள் விருக்கன் ஹரிஷன் அனிலன் கிருத்ரன் வர்தனன் அண்ணாதன் மகாசன் பாவனன் வன்னி குருதி இப்படியும் மித்திரவிந்தையினுடைய புத்திரர்கள் பத்து பேர் மேலே புத்தடா ரெண்டுக்கு மேலே பரப்பும் கிருஷ்ணர்